உலக தமிழர்கள் ஆவலோடு எதிர்நோக்கி காத்திருந்த நற்றினை இணைய இன்று முதல் தனது சேவையை தொடங்குகிறது நற்றினை கொழுமத்திலிருந்து ஒளிபரப்பாகும் இந்த இணைய வானொலியில் நண்பர்களின் கூட்டு முயற்சியாக தனது பயணத்தை தொடர்கிறது இதில் அறிவிப்பாளர்களை பற்றிய ஒரு அறிமுக நிகழ்ச்சியாக நிகழ்ச்சி வளம் வருகிறது ஒவ்வொரு அறிவிப்பாளரும் தன்னை பற்றிய அறிமுகத்தை இங்கு வெளியிடுவதற்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அறிமுக நிகழ்ச்சியை கேட்பதற்கு முன்பாக இதோ இந்த பாடலை கேட்டுச் சுவையுங்கள்